முக்கிய இராணுவ தளத்தை நோக்கி இஸ்லாமிய படை இணை வைப்பவர்கள் வருவதற்குள் பதுரு மைதானத்திற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு நாம் சென்றுவிட வேண்டும் என்பதற்காக நபி சொல்லு அலைஹ் வசல்லம் தனது படையை அழைத்துக் விரைந்தார்கள் ஏனென்றால் அப்போதுதான் அந்த நீர்நிலைகளை எதிரிகள் கைப்பற்ற விடாமல் தடுக்க முடியும் அல்லாஹுவின் அருளால் இஷா நேரத்தில் பதிரின் நீர்நிலைகளில் ஒரு நீர்நிலைக்கு அருகில் நபி சொல்லுள்ளாஹூ அலை வசல்லம் வந்திறங்கினார்கள் அப்போது போர் தந்திரங்களை நன்கறிந்த ராணுவ நிபுணர் அல் ஹுபாப் இப்னு முந்திர் அல்லாஹுவின் தூதரே இந்த இடத்தில் நீங்கள் தங்கியதை பற்றி எனக்கு கூறுங்கள் நாம் இவ்விடத்தை விட்டு முந்தவோ அல்லது பிந்தவோ கூடாது என முடிவு செய்த இடமா இது அல்லது இது உங்கள் சார்வான யோசனையும் போர் தந்திரமுமா என்று கேட்டார் அதற்கு நபிசுல்லா அலைவசம் இல்லை இது ஒரு யோசனையும் போர் தந்திரமும் தான் என்றார்கள் அதற்க அவர் அல்லாஹின் தூதரே இது தங்குவதற்குரிய இடமில்ல நீங்கள் மக்களை அழைத்துக் கொண்டு புறப்படுங்கள் நாம் குறைசிகளுக்கு மிக அருகில் நீர்நிலைக்கு சென்று தங்குவோம்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 படையை வழிநடத்துவதற்காக நாங்கள் தங்களுக்கென பாதுகாப்பான ஒரு தனி இருப்பிடத்தை ஏற்படுத்துகிறோம் அப்போதுதான் அங்கிருந்து அவசர நடவடிக்கைகளை எடுக்க முடியும் வெற்றிக்கு பதிலாக தோல்வி ஏற்பட்டாலும் சரியான திட்டத்தை நீங்கள் தீட்ட முடியும் என்று நபி சொல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் ஆலோசனை கூறினார்கள் இதோ அவரது ஆலோசனை அவர் கூற கேட்போம் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் உங்களுக்காக உயரமான ஒரு பரணி வீட்டை கட்டுகிறோம் அதில் நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள்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 மேலும் நபி சொல்லு அலைவசம் அவர்களை சுற்றி பாதுகாப்பதற்காக சாதிர் அதி அல்லாஹு அன்பு தலைமையில் சில அன்சாரி வாலிபர்களின் குழு ஒன்று தேர்வு செய்யப்பட்டது படையை ஒழுங்குபடுத்துதல் இரவை கழித்தல் பின்பு நபி சொல்லுல்லாஹு அலைவாசல்லம் தனது படையை ஒழுங்குபடுத்தினார்கள்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 நம்பிக்கையாளர்களே உங்கள் மனம் சாந்தி அடைந்தவர்களாக சிறியதொரு நித்திரை உங்களைச் சூழ்ந்து கொள்ளும்படி இறைவன் செய்ததை நினைத்து பாருங்கள் அன்றி அது சமயம் உங்கள் தேகத்தை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் உங்களை விட்டு சைத்தானுடைய அசுத்தத்தை போக்கிவிடுவதற்காகவும் உங்கள் உள்ளங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவனே வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தான் அல் குர் அத்தியாயம் எட்டு வசனம் பதினொன்று அது ஹிஜ்ரி ரெண்டு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 அவர்களில் சிலர் நபிசல்லாஹ் ஹலைவசலம் ஏற்படுத்தியிருந்த நீர் தடாகத்தில் நீர் அருந்த வந்தார்கள் அப்போது நபிசல்லாஹ் ஹலைவசலம் தோழர்களிடம் அவர்களை விட்டுவிடுங்கள் என்றார்கள்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 குறைசிகள் சூழ்நிலைகளை பார்த்து சற்று அடைந்த பிறகு உமேர் இப்னு வஹ் ஜுமகியை முஸ்லிம்களின் பலத்தை அறிந்து வர அனுப்பினார்கள் உமேர் தனது குதிரையில் முஸ்லிம் ராணுவத்தை நோட்டமிட்டு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 ஹக்கீம் இப்னு ஹிசாம் இதற்காக மக்களிடையே முயற்சி செய்தார் அவர் உத்பா இப்னு ரபியாவை சந்தித்து உத்பாவே நீர் குறைசிகளில் பெரியவரும் தலைவரும் உங்களின் சொல்லுக்கு குறைசியர் கட்டுப்படுவார்கள் காலங்காலமாக உமக்கு நற்புகளை தரும் ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா என்றார் உத்பா நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் ஹக்கீமே என்றார் ஹக்கீம் நீர் மக்களை அழைத்துக் கொண்டு திரும்பிவிடும் சரியா நக்லாவில் கொல்லப்பட்ட உமது நண்பர் ஆமுரு ஹல்ரமியின் விஷயத்திற்கு நீர் பொறுப்பெடுத்துக் என்று கூறி ார் இதற்கு நான் அவ்வாறே செய்கிறேன் எனக்கு நீ ஜாமீனாக இரு அம் என்னுடைய நண்பர் தான் எனவே அவருடைய கொலை குற்றப்பரிகாரத்தையும் அவருக்கு ஏற்பட்ட பொருள் சேதத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று உத்பா கூறினார் பின்பு நீர் விஷயமாக பேசி வரும் ஏனெனில் நிச்சயமாக அவனை தவிர வேறு எவரும் மக்களுக்கு மத்தியில் பிளவு உண்டாக்க மாட்டார் என உத்பா ஹக்கீமிடம் கூறினார் பின்பு உத்பா மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்தார் இதோ அவரது பிரசங்கம் குறைசி கூட்டத்தினரே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 முகமதையும் அவருடைய தோழர்களையும் பார்த்து உத்பா பயந்ததால் நெஞ்சு திக் அடிக்கிறது போலும் அல்லாஹுவின் அல்லாஹ் எங்களுக்கும் முகம்மதுக்கும் மத்தியில் தீர்ப்பளிக்கும் வரை நாங்கள் இவ்விடத்தை விட்டு திரும்ப மாட்டோம் உத்பா கூறியது அவரது அசல் நோக்கம் அல்ல மாறாக தனது மகன் அபு ஹுதைஃபாவை முகம்மதுக்கும் அவரது தோழர்களுக்கும் மத்தியில் பார்த்து விட்டதால் நீங்கள் அவரை கொலை செய்து விடுவீர்களோ என்று பயந்துதான் இவ்விதம் கூறியிருப்பான் என்றான் பயத்தில் நெஞ்சு திக் அடிக்கிறது அதாவது தொநடுங்கு என்ற அபுஜகலின் கூற்று உத்பாவுக்கு எட்டிய போது பயத்தால் காற்றை வெளியிடும் அவனுக்கு நெஞ்சு அடிக்கிறதா இல்லை எனக்கா என்பதை அதி விரைவில் அறிந்து கொள்ளத்தான் போகிறான் என்று உத்பா கூறினான் உடனே அபுஜகல் எங்கே இந்த எதிர்ப்பு பெரிதாகி என பயந்து அப்துல்லா இப்னு ஜஹ்ஷின் படையினரால் கொல்லப்பட்ட அம்ரு இப்னு ஹல்ரமியின் சகோதரர் ஆமீர் இப்னு ஹல்ரமியை அழைத்து வரச் செய்தான் ஆமீரிடம் இதோ உனது நண்பன் உத்பா மக்களை அழைத்துக் திரும்ப விரும்புகிறார் நானோ உனது கண்ணில் பழி வாங்கும் உணர்வை பார்க்கிறேன் எனவே எழுந்து உமது ஒப்பந்தத்தையும் உமது சகோதரனுக்காக பழிவாங்குவதையும் வாங்குவதையும் வலியுறுத்து என்றான் தன் பின்பக்க ஆடையை ஆமிர் அவிழ்த்து விட்டு அம்ருக்கு ஏற்பட்ட கை சேதமே அம்ருக்கு ஏற்பட்ட கைசேதமே என ஆமீர் கூச்சலிட்டான் இவனது கூக்குரலை கேட்ட கூட்டத்தினர் ஆவேசம் கொண்டு கொதித்தெழுந்தார்கள் இதனால் சண்டையிட வேண்டுமென்ற தங்களது தீய எண்ணத்தில் குறைசிகள் உறுதியாக நின்றார்கள் இவ்வாறு உத்வா மக்களுக்கு கூறிய நல்ல யோசனையை அபுஜகல் கெடுத்து விட்டான் ஆம் அவ்வாறு தான் மடமை ஞானத்தை மிகைத்தது ஹக்கீமின் இந்த எதிர்ப்பு எவ்வித பலனுமின்றி மறைந்தது இரு படைகளும் நேருக்கு நேர் குறைசிகள் மைதானத்திற்கு வந்தார்கள் குறைசி படையும் இஸ்லாமிய படையும் ஒன்று மற்றொன்றை நேருக்கு நேர் பார்த்து போது நபி சொல்லுள்ளாஹு அலஹி வசல்லம்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 முஸ்லிம்களின் அணிகளை சரி செய்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றது அதாவது நபி அவர்களின் கையில் ஒரு அம்பு இருந்தது அதன் மூலம் அணிவகுப்பை சரி செய்து கொண்டிருந்தார்கள் நிற்கவே நபி அவர்கள் அவரது வயிற்றில் அந்த அம்பால் லேசாக ஒரு குத்து குத்தி சவாதே சரியாக நில் என்றார்கள் உடனே சவாத் அல்லாஹுவின் தூதரே எனக்கு வழியை உண்டாக்கிவிட்டீர்கள் நான் உங்களிடம் பழி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 அணிகளை சரி செய்த தமது படையினருக்கு சில கட்டளை நபி அவர்கள் பிறப்பித்தார்கள் என்னவென்றால் எனது இறுதி கட்டளை வரும் நீங்கள் போரை தொடங்காதீர்கள் அவர்கள் உங்களை நெருங்கும் போது அவர்களை நோக்கி அம்பெறியுங்கள் அதே சமயம் அம்புகள் அனைத்தையும் எரிந்துவிடாமல் கொஞ்சம் மீதமாக வைத்துக் அவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வரை நீங்கள் வாட்களை உருவாதீர்கள் அதன் பிறகு நபி அவர்களும் அபுபக்ரோதியா ஹன்ஹூ அவர்களும் பரணி வீட்டிற்கு சென்றார்கள் சாத் இப்டதியொல்லாஹு தனது பாதுகாப்பு படையின் அந்த வீட்டை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் இனி எதிரிகளை பற்றி சிறிது பார்ப்போம் அபு ஜகுலும் அன்று அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தான் அல்லாகுவே எங்களில் உறவுகளை அதிகம் துண்டிப்பவர் நாங்கள் அறியாததை எங்களுக்கு மார்க்கமாக கொண்டு வந்தவர் அவரை என்று அழித்துவிடு அல்லாகுவே எங்களில் உனக்கு யார் மிகவும் விருப்பமானவராகவும் உனது திருப்திக்கு உரியவராகவும் இருக்கிறாரோ அவருக்கு உதவி செய் இது குறித்தே இந்த வசனத்தை இறக்கினான் நிராகரிப்பவர்களே நீங்கள் வெற்றியின் மூலம் முடிவான தீர்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக அந்த வெற்றி உங்கள் முன் வந்துவிட்டது எனினும் அது உங்களுக்கல்ல நம்பிக்கையாளர்களுக்கே அவர்கள்தான் உங்களை வெற்றி கொள்வார்கள் ஆகவே விஷமம் செய்வதிலிருந்து இனியேனும் நீங்கள் விலகி கொண்டால் அது உங்களுக்கே நன்று இனியும் நீங்கள் விஷமம் செய்ய முன்வரும் நாமும் முன் வருவோம் உங்களுடைய கூட்டம் எவ்வளவு பெரிதாக இருந்த போதிலும் அது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுடன் இருக்கின்றான் அல் குர் அத்தியாயம் 8 வசனம் பத்தொன்பது நேரம் நெருங்கியது சண்டையின் முதல் தீ அஸ்வத் அப்துல் அசத் மக்ஜூமி என்பவன் போரின் தீ கங்குகளை முதலில் மூட்டினான் இவன் மிகுந்த கெட்ட குணமுடையவன் நான் முஸ்லிம்களின் தடாகத்தில் நீர் அருந்துவேன் இல்லையில் உடன்படிக்கை செய்கிறேன் என்று கூறியவனாக படையிலிருந்து வெளியேறினான் அவன் தடாகத்தை நெருங்க ஹம் அவனை வாழால் எதிர்கொண்டு அவனது பாதத்தை கெண்டைக்கால் வரை வெட்டி வீழ்த்தினார்கள் அவன் காலிலிருந்து ரத்தம் சீறி பாய்ந்தது தடாகத்திற்கு அருகிலிருந்த அவன் தவழ்ந்து வந்து தடாகத்திற்குள் விழுந்தான் அவன் தனது சத்தியத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று எண்ணியதால் விழுவதில் இந்த அளவு பிடிவாதம் காட்டினான் அவன் தடாகத்திற்குள் இருக்கும் போதே ஹம்சாரதியாய்தார்கள் ஒண்டிக்கு ஒண்டி இந்த முதல் கொலை போரின் நெருப்பை மூட்டியது குறைசிகளின் மிக தேர்ச்சி பெற்ற குதிரை வீரர்களின் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படைக்கு முன்னால் வந்தார்கள் அவர்கள் உத்பா இப்யா ஷைபா ரபியா வலித் இப்னு உத் இவர்களை எதிர்க்க மூன்று அன்சாரி வாலிபர்களானு அப்துல்லா இப்னோ ரவாஹா ரோஹூம் ஆகியோர் களத்தில் குதித்தார்கள் இந்த மூவரிடமும் அந்த எதிரிகள் நீங்கள் யார் என்றார்கள் அவர்கள் நாங்கள் மதினாவாசிகள் என்றார்கள் அதற்கு அந்த எதிரிகள் சங்கைக்குரிய நீங்கள் எங்களுக்கு நிகரானவர்கள் தான் ஆனால் உங்களிடம் எங்களுக்கு எந்த தேவையும் ல்லை நாங்கள் நாடி வந்திருப்பதெல்லாம் எங்கள் தந்தையுடைய சகோதரர்களின் மக்களைத்தான் என்றார்கள் பின்பு அவர்களில் ஒருவன் முகமதே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 எதிரி ஷைபாவுடனும் அலி ரூ எதிரி மோதினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஆனால் ஹம்சாவும் அலியும் தங்களது எதிரிகளுக்கு அவகாசம் கொடுக்காமல் அடுத்த வினாடியே அந்த இருவரையும் கொன்றுவிட்டார்கள் ஆனால் உபய்தாவும் உத்பாவும் சண்டை செய்து கொண்டதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது உபைதாரதியா ஹன்கு அவர்களின் கால் வெட்டுண்டு விழுந்தது இதை கண்ட ஹம்சா ரது எல்லா ஹன்கு அவர்களும் அலிரதியா ஹன்கு அவர்களும் உத்பா மீது பாய்ந்து அவனை வெற்றி கொன்றார்கள் பிறகு உபைதாவை சுமந்து கொண்டு படைக்கு திரும்பினார்கள் உபைதாரதியா ஹன்கு இதனால் நோய்வாய்ப்பட்டு இப்போருக்கு பின் நான்கு அல்லது ஐந்து நாட்கள் கழித்து மதினாவிற்கு செல்லும் வழியில் சப்ரா என்ற இடத்தில் இறந்தார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இறை மறுப்பாளர்கள் ஆகிய இந்த இரு தங்கள் இறைவனை பற்றி தர்க்கம் செய்கிறார்கள் ஆகவே அவர்களில் எவர் உண்மையான இறைவனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருப்பினால் ஆன ஆடை தயார் செய்யப்பட்டிருக்கிறது அக்கினியை போல் கொதித்துக் கொண்டு தண்ணீர் அவர்களுடைய தலைகளின் மீது ஊற்றப்படும் அல் குர் அத்தியாயம் இருபத்தி வசனம் பத்தொன்பது இந்த வசனம் தங்கள் விஷயத்தில்தான் இறங்கியது என்று அலிரதையொல்லாகு சத்தியமிற்று கூறுகிறார்கள் எதிரிகளின் பாய்ச்சல் போரின் ஆரம்பமே எதிரிகளை பொறுத்தவரை கெட்டதாக அமைந்தது தங்களின் தளபதிகளிலும் குதிரை வீரர்களிலும் மிகச்சிறந்த மூவரை அவர்கள் இழந்தார்கள்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 முஸ்லிம்களின் அணிகளை சரி செய்து திரும்பிய பின் நபிசல்லா அலைவசல்ல வாக்களித்ததை அவனிடம் வேண்டினார்கள் அவர்கள் கேட்டதாவது அல்லாகுவே நீ எனக்கு வாக்களித்த வாக்கை நிறைவேற்றுவாயாக அல்லாகுவே நீ எனக்கு வாக்களித்த வாக்கையும் ஒப்பந்தத்தையும் உன்னிடம் கேட்கிறேன் மோதல்களும் தாக்குதல்களும் கடுமையாக சூடுபிடித்து உச்சக்கட்டத்தை அடைந்தபோது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 கரங்களை உயர்த்தியதால் அவர்களின் புஜத்திலிருந்து போர்வை நழுவி விழுந்தது அந்த அளவு அல்லாஹுவிடம் மன்றாடி கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் போர்வையை அபுவக்ரவதி எல்லா சரி செய்து அல்லாஹுவின் தூதரே போதும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் அதிகம் வேண்டிவிட்டீர்கள் என்றார்கள் நபி அவர்களின் பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து வானவர்களுக்கு கட்டளையை பிறப்பித்தான்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 மேலும் தனது தூதருக்கு அறிவித்தான் உங்களை பாதுகாக்குமாறு நீங்கள் உங்கள் இறைவனிடம் வேண்டிய போது அணி அணியாக உங்களை பின்பற்றி ஆயிரம் வானவர்களை கொண்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவன் உங்களுக்கு பதில் தந்தான் அல் குர்ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் ஒன்பது அதாவது அந்த வானவர்கள் உங்களுக்கு பின்னிருந்து உங்களுக்கு உதவி புரிவார்கள் என்றோ அல்லது வானவர்கள் ஒரே தடவையில் வராமல் சிலருக்கு பின் சிலராக வருவார்கள் என்றோ கருத்து வானவர்கள் வருகிறார்கள் நபி சொல்லாஹ் அலிவாசலம் சற்று தலையை தாழ்த்தி பின்பு உயர்த்தி அபுபக்ரே நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் இதோ ஜிப்ரில் புழுதிகளுடன் காட்சி அளிக்கிறார் அல்லது அடைந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் உதவி உங்களுக்கு வந்துவிட்டது இதோ ஜிப்ரில் குதிரையின் கடிவாளத்தை இழுத்து வருகிறார் அவர் உடம்பில் புழுதி படைந்திருக்கிறது என்று கூறினார்கள் கவச அணிந்து நபி சொல்லுல்லாஹ் அலிவாசலம் தங்களது கூடாரத்திலிருந்து வெளியேறி அதி சீக்கிரத்தில் இக்கூட்டம் தோற்க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 தொண்டை வாய் என்று அனைத்தையும் சென்றடைந்தது இது குறித்தே நீங்கள் எரியும் போது உண்மையில் அதை நீங்கள் எரியவில்லை எனினும் அதை நிச்சயமாக அல்லாஹுதான் எரிந்தான் அல் குர்ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் பதினேழு என்ற வசனம் இறங்கியது எதிர்பாய்ச்சல் இந்த நேரத்தில்தான் தான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் முஸ்லிம்களுக்கு தனது இறுதி கட்டளையை அறிவித்தார்கள் எதிரிகள் மீது பாயுங்கள் என்று கூறி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 ஏன் ஆஹா ஆஹா என்று கூறுகிறாய் என்று கேட்க அவர் நான் தவறான எண்ணத்தில் கூறவில்லை அல்லாஹுவின் மீது நான் சொற்கள் ஒருவனாக ஆக வேண்டும் என்ற ஆசையில் அவ்வாறு கூறினேன் என்றார் நபி அலை நிச்சயமாக ஒருவர் தான் என்றார்கள் அவர் தன்னிடம் சில பேரித்தம் பழங்களை எடுத்து சாப்பிடத் தொடங்கினார் பின்பு இந்த பேரித்தம் பழங்களை சாப்பிடும் வரை நான் உயிர் நீண்ட ஒரு காலமாக கருதுகிறேன் என்று கூறியவராக அந்த பேரித்தம் பழங்களை எரிந்துவிட்டு எதிரிகள் போர் புரிந்து வீர மரணம் எய்தினார் ஆதாரம் சஹி முஸ்லிம் இவ்வாறுதான் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹ் தன் அடியானை பார்த்து எப்போது சிரிக்கிறான் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலிவசலம் எந்தவித தற்காப்பு ஆடையும் அணியாமல் எதிரிகளுக்குள் தனது கையை அடியான் செலுத்துவதை பார்த்து அல்லாஹ் என்று கூறினார்கள் இதை கேட்டவுடன் தான் அணிந்திருந்த கவச ஆடையை களற்றி எதிரிகளிடம் போர் புரிந்து மரணம் எய்தினார் எதிர்த்து தாக்க வேண்டும் என நபி சொல்லாஹ் அலைசலம் கட்டளை பிறப்பித்தவுடன் எதிரிகளின் மீது முஸ்லிம்கள் பாய்ந்தார்கள் அணிகளை பிளந்தார்கள் தலைகளை கொய்தார்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் உரிய வேகமும் குறைந்தது வீரமும் சோர்வுற்றது எதிரிகளால் முஸ்லீம்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை அது மட்டுமல்ல அன்று நபி சொல்லாசலம் கவச ஆடை அணிந்து யாரும் நெருங்க முடியாத அளவு நெருங்கி நின்று மேலும் இவர்கள் புறங்காட்டி ஓடுவார்கள் அல் குரு அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் நாற்பத்தி என்று உறுதியுடன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நபிசல்லா அலைவாசலம் அவர்களின் இக்காட்சியை பார்த்த முஸ்லிம்களுக்கு உற்சாகமும் ஆவேசமும் பெருகாரம் சிஹாரி ஆகவே முஸ்லிம்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் கீழே விழும் ஆனால் அவரை வெட்டியவர் யார் என்று தெரியாது கூறுகின்றார்கள் முஸ்லிம் எதிரியை தாக்க பின்தொடர்ந்து செல்லும் போது மேலிருந்து ஒரு சாட்டையின் ஒளியையும் ஹைசுமே முன்னேறு என்று கூறும் ஒரு குதிரை வீரரின் அதட்டலையும் கேட்டார் அதன் பிறகு அந்த முஸ்லீம் எதிரியை பார்க்கும் போது அந்த எதிரி மூக்கு அறுக்கப்பட்டு முகம் பிளக்கப்பட்டு மல்லாந்து கடந்தான் அவனது உயிர் முற்றிலும் பிரிந்திருந்தது அந்த அன்சாரி நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்களிடம் இச்செய்தியை கூறினார் ஆம் நீர் உண்மைதான் கூறுகிறீர் அது மூன்றாவது வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கிய உதவியாகும் என்று நபி சொல்லுல்லா அலிவாசல்ல அவர்கள் விளக்கம் ஆதாரம் சஹி முஸ்லிம்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 அப்பாஸ் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இவர் என்னை கைது செய்யவில்லை என்னை கைது செய்தது சிறந்த குதிரையின் மீது அமர்ந்து வந்த மிக அழகிய முகமுடைய ஒருவர்தான் ஆனால் இப்போது அவரை நான் இந்த கூட்டத்தில் பார்க்கவில்லையே என்று கூறினார் அன்சாரி அல்லாஹுவின் தூதரே நான் தான் அவரை கைது செய்தேன் என்று கூறினார் அதற்கு நபிஸ்வல்லாஹ் அலைவசம் நீங்கள் அமைதியாக இருங்கள் அல்லாஹுதான் சங்கை மிக்க ஒரு மாணவரின் மூலம் உங்களுக்கு உதவி செய்தான் என்று கூறினார்கள் அலி ரதையொல்லாக அன்கு கூறினார்கள் பத்ரு போரில் என்னையும் அபுபக் ரதியாஹ் அனுகு அவர்களையும் பார்த்து நபி சொல்லாஹ் அலைவசம் உங்கள் இருவரில் ஒருவருடன் ஜிப்ரீலும் மற்றொருவருடன் மீகாயிலும் இருக்கிறார் இஸ்ராஃபிலும் போரில் கலந்திருக்கிறார் என்று கூறினார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹ்மது பசார் முஸ்தது நழுவுகிறான் இப்லிஸ் சுராகும் மாலிக்கின் உருவத்தில் போருக்கு வந்திருந்த இப்ளிஸ் இணை வைப்பவர்களை வானவர்கள் வெட்டுவதை பார்த்தவுடன் போர்க்களத்திலிருந்து நழுவினான் அவனை உண்மையிலேயே சுராக்கா என்று எண்ணியிருந்த ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் அவனை தப்ப விடாமல் இருக்க பிடித்து ஹாரிஸின் நெஞ்சில் அடித்து அவரை கீழே தள்ளிவிட்டு இப்ளிஸ் ஓடினான்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 பெருமையுடனும் திமிருடனும் அவன் தனது படையை பார்த்து சுராக்கா உங்களை விட்டு பிரிந்து சென்றதால் நீங்கள் தோற்றுவிட வேண்டாம் ஏனென்றால் அவன் முகம்மதுக்கு இவ்வாறுதான் வாக்கு கொடுத்திருந்தான் உத் பயந்து அவர்கள் அவசரப்பட்டு விட்டார்கள் லாத் உஸாவின் மீது சத்தியமாக இந்த முஸ்லிம்களை கயிற்றில் பிணைத்து கட்டாதவரை நாம் திரும்ப நீங்கள் முஸ்லீம்களில் எவரையும் கொன்றுவிட வேண்டாம் மாறாக அவர்களை பிடித்து கைதிகளாக்கி கொண்டு அவர்கள் செய்த தீய செயலை அவர்களுக்கு புரிய வைப்போம் இப்படி திமிராக பேசிய அபுஜகளுக்கு தனது அகம்பாவத்தின் அவனை சுற்றி இணை வைப்போரின் ஈட்டிகளாலும் பாதுகாப்பு முன் அவை இருந்த இடம் தெரியாமல் ஆயின அப்போது அபுஜகல் குதிரையின் மீது சுற்றி முஸ்லிம்கள் பார்த்தார்கள் இரு அன்சாரி சிறுவர்களின் கையினால் மரணம் அவனது ரத்தத்தை குடிக்க எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது கொல்லப்பட்டான் அபுஜகல்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 அவன் நபியை ஏசுவதாக நான் கேள்விப்பட்டேன் அல்லாஹு சத்தியமாக நான் இன்று பார்த்தால் நான் அல்லது அவன் மரணிக்கும் வரை அவனை விட்டும் பிரியமாட்டேன் என்றார் இப்பேச்சு எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியது இதற்கிடையில் மற்றவரும் இவ்வாறே என்னை சீண்டி முந்தியவர் கூறியதைப் போன்றே கூறினார் அது சமயம் அபிஜகல் மக்களுக்கு மத்தியில் உலா பார்த்தேன் அந்த இரு நீங்கள் கேட்டவன் இதோ இவன்தான் என்றேன் இருவரும் அவனை நோக்கி பாய்ந்தார்கள் சிறிது நேரத்தில் அவன் கதையை முடித்து நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்களிடம் திரும்பினார்கள் உங்கள் இருவரில் யார் அவனை கொன்றது என்று நபிசல்லாஹ் அலிவாசலம் கேட்க ஒவ்வொருவரும் நானே கொன்றேன் என்றார் உங்கள் வாட்களைத் தொடைத்து விட்டீர்களா என்று நபிசவல்லாஹ் அலிவசலம் கேட்க இல்லை என கூறி தங்கள் வாட்களை காண்பிக்கவே நீங்கள் இருவருமே அவனை இரண்டாம் அவர் அவர் இப்போரில் வீர மரணம் எழுதினார் கூறுகிறார்கள்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 தோலுடன் தொங்கிக் அன்றைய தினம் முழுக்க அதை என் முதுகுக்கு பின்னால் போட்டுக் கொண்டு அது எனக்கு மிகவும் நோவினை அளித்த போது அதை என் பாதத்தின் கீழ் வைத்து பீத்து தூக்கி எறிந்து விட்டேன் பின்பு காயப்பட்டு கிடந்த அபுஜகளுக்கு அருகில் சென்ற முஅவ்வித் அவனை வெட்டி சாய்த்தார் ஆனால் அபுஜகல் குற்ற உயிராக கிடந்தான் இப்போரில் முரதியு இறுதியில் வீரமரணம் எய்தினார்கள் போர் முடிந்த போது நபி சொல்லம் அபுஜகளுக்கு என்னவானது என யார் பார்த்து வருவீர்கள் பார்த்து விட்டார்கள் அவன் தனது இறுதி மூச்சை வாங்கி கொண்டிருந்தான் இபனு மசூது ரதுலாஹு தனது காலை அவனது கழுத்து மீது வைத்து அவன் தலையை தனியாக அறுத்தெடுப்பதற்காக அவன் தாடியை பிடித்து அல்லாஹுவின் எதிரியே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 பின்பு அவனது கழுத்தின் மீது காலை வைத்திருந்த பொடியனே நீ மிகுந்த சிரமமான ஒரு இடத்தின் மேல் நிற்கிறாய் என்பதை தெரிந்து கொள் என்று கூறினான் இதற்கு பிறகு தனியாக வெட்டி எடுத்து அவர்களிடம் சென்று அல்லாஹுவின் தூதரே இதோ அல்லாஹின் எதிரி தலை என்று கூறினார்கள் என்று மூன்று முறை கூறிவிட்டு அல்லாஹ் மிகப்பெரிய உதவி செய்தான் எதிரி படைகள் என்று கூறி என்னை அழைத்துச் சென்று அவனை எனக்கு காட்டு என்றார்கள் அப்துல்லா இபனு மசூத் கூறுகிறார்கள் நாங்கள் அவன் இருந்த இடத்திற்கு சென்றோம் அவனை கண்ட நபி சொல்லலாம் இவன் தான் இந்த சமுதாயத்தின் என்றார்கள்